او كما قال عليه الصلاة والسلام اخرج البخاري في بابي كيف كان بدء الوحي على ذلك ارلالنا نهرت ان بديونا ما هي اللهم والله اللهم تعالى والكبوه لنيتم ان داوداها صلاة وصلاة وصلاة حضرت محمد مصطفى مجدبا صلى الله عليه وسلم انه موردل رئيه قدم بطاره الصحابة قياما برئي ورقو رئيه நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாளிகையிலே சிக்காவுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹு அலாவினுடைய கட்டளைகளை நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூ ரபுல் இசக் ஜெல்ல ஜெலாலுஹு அம்ம நவாலு இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலே இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடான கோடி மனிதர்களை அல்லாஹ் படைத்து அனைவரும் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட ரீதியிலையும் சமூக ரீதியிலையும் ஒற்றுமையாக நல்ல சிறந்த ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனித நேயத்தை ஒவ்வொருவரும் மனித நேயத்துடன் ஹியூமனி மனித நேயம் உள்ளவனாக உலகத்திலே வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது இது இனியமான சகோதரர்களே அல்லாஹு இதனை அடிப்படையாக நம்முடைய சம்பந்தப்பட்டதாக ஆக்கிருக்கின்றான் தீனின் படி நடக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய கட்டள பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சிறந்த மனித புனிதனாக மாறுகின்றான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதிலே அடிப்படையாக மிக முக்கியமாக பங்களிப்பு ஒவ்வொரு பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அல்லாஹு தகாதா தன்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாமே தாயை பற்றி சொல்லிருக்கின்றான் தகப்பனை பற்றி சொல்லிருக்கின்றான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோரை பார்த்து தூற்றாதீர்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் என்ற அனைத்து விடையங்களும் பெற்றோருடன் சம்பந்த சரி இல்லாத ஒரு நிலைமைக்கு மாறுவார்களோ மோசமான நிலைமைக்கு ஆகுவார்களோ அப்பொழுது அவர்களுடைய குழந்தைகளும் தவறான வழியில் போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பது தெளிவான ஹதீசின் மூலமாக தெ வருின்றது சொன்ன ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீமாக பிறக்கின்றது முஸ்லிமாக பிறக்கின்றது இந்த தாயும் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அந்த குழந்தையை நெருப்பு வணங்கியாக மாற்றுறது இந்த தாயும் தகப்பனும் தான் என்பதாக இனிவான சகோதரர்களே ஒரு தாயும் தகப்பனும் சரியான முறையில் குழந்தைய வளர்க்காத பட்சத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு தவறான மனிதன் உருவாகிறது ஒரு தவறான வாணிபர் உருவாகிறது ஒரு தவறான பெண் ஒரு வாணிப்பெண் உருவாகுவது என்பது அதுல்லாலை வசல்லம் அவர்களுடைய அந்த மொழிகளின் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இனிமே சோதர்களே அதனால ஒவ்வொரு தாயும் தாப்பனும் எப்ப தன்னு சீராக்கிக் அவர்களுடைய குழந்தைகள் சீராகுவார்கள் என்பதில் கிடையாது அதனால் ஒவ்வொரு தாயும் தாக்கிருத்தம் அவர்கள் ஒழுக்கம் பண்பாடு பேண்கள் உள்ளவர்களாக ஆகிறது என்பது அது அது ஆரம்பத்தில் இருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதனால்தான் ஒவ்வொரு வாலிபனும் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்க உங்களோட திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் நாலு விடயங்களை வைத்து முடிப்பீங்க அபி சல்லா அலுவலம் சொன்னார்கள் நீங்க பார்த்து முடிச்சு உங்களோட வாழ்க்கையை சீரானதாக மாத்திக்கோங்க வெற்றியானதாக மாற்றிக்கோங்க காரணம் என்ன தெரியுமா மனைவி வந்த குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும் அது அழகுள்ள பெண்ணால மாத்திரம் அழகை வைத்து மாத்திரம் நிறைவேற்ற முடியாது பெண்ணுடைய கல்வியை வைத்து மாத்திரம் முடியாது ஒரு பெண்ணுடைய வம்சாவளி திறந்தது என்பதால அந்த குடும்பம் சீராக முடியாது ால் அல்லாவுடைய கட்டளை இருந்தால் அவளிடத்திலே ஒழுக்கம் இருந்தால் அவளிடத்திலே சரியான தர்பியத் இருந்தால் அல்லாவுடைய தொடர்பு இருந்தால் மாத்திரம்தான் இந்த கணவனுடன் சந்தோஷமான முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் அதே மாதிரி இவர்கள் இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை சாலையான குழந்தையாக மாறும் சோதரே அங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாலிபரும் திருமணம் முடிக்கிறீங்களா அல்லது உங்களோட திருமணத்துக்கு நீங்க பார்த்து முடிங்க உங்களோட திருமணத்துடைய நாட்களை கடத்துறதல்ல மாத்தமாக உங்களோட ரெண்டு பேரின் மூலமாக சங்கையான கண்ணியமான ஒரு வம்சாவளி உருவாக வேண்டும் இந்த உலகத்துக்கு சிறந்த ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் ஏனென்றால் அந்த குழந்தையை வைத்திலே சுமக்கக்கூடிய நேரத்தில ஒரு தாய் மனைவி தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமக்கக்கூடிய நேரத்திலே அங்கிருந்து தீனுடைய தர்பியத் உருவாக்கப்பட வேண்டும் நம்ம எத்தனை பேர் என்னுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை சாலையான குழந்தையாக வளர வேண்டும் இருக்கும் பொழுது என்ன தர்பியத் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் தவறாம அடிக்கணும் கிளினிக்கு தவறாம போகணும் கொடுக்கிற டெப்லெட் எல்லாம் தவறா பாவிக்கணும் அட்வைஸ் எடுக்கணும் டாக்டர் நாங்க நல்ல போஷாக்குள்ள சாப்பாட என்ற அதுக்கு சாப்படோனும் என்றும் பொழுது சொன்னார்கள் தாயும் தாப்பனும் நீங்க ரெண்டு பேரும் விடயங்களை பேச வேண்டாம் உங்களுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஏன் தெரியுமா அந்த குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது வயிற்று அதனுடைய காதுகளால் அந்த அந்த அந்த குழந்தையுடைய உள்ளத்துக்கு போய் சேரும் அதனுடைய பிரதிபலிப்பை அந்த குழந்தை பிறந்து வளரக்கூடிய நேரத்தில் பாப்பீர்கள் இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் குழந்தை பத்து வயது பன்னிரண்டு வயது பதினைந்து வயது சொல்றதை கேட்கிறான் இல்ல சொல்ற மாதிரி நடக்கிறான் இல்ல தீன் இல்ல பக்குவம் இல்ல அந்த பெற்றோர் என்ன தெரியுமா சொல்றது நல்ல தெரிய திரும்பினது எல்லாமே குழந்தை கிடைச்சி ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகுதான் ஆனா அந்த குழந்தை வயிற்று இருக்கும் பொழுது நாங்க பேசின பேச்சுவார்த்தைகள் ஒரு வயது ரெண்டு வயதுல என்னட நடத்தை அதனுடைய தாக்கம் பதினைந்து வருடங்களுக்கு பின்னால வெளியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால தான் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கூட தர்வியத் ஒரு தாய் குழந்தை வயிற்றுல வந்தா அது வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை சுண்ணத்தான முறையில செய்ய வேண்டும் நம்முடைய குரான்ல வயிற்கு குழந்தை என்ன முறையில் நடக்க வேண்டும் என்ற நீளமான பாடங்கள் இருக்குது என்னோட உலமாக்கள் அதை பத்தி எழுதியிருக்கிறார்கள் அதன் அந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்துறதோட வயிற்றில் உள்ளால் குழந்தைகள் அதற்கு தருவிய இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அங்கிருந்தே தாயிடத்தில் குரானுடைய திலாவத் அந்த தாய் நல்ல விடயங்களை பேசுவது நல்ல விடயங்களை பார்ப்பது என்று நல்ல அந்த தன்மை தாயிடத்தில் உருவாக வேண்டும் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எங்களுடைய நாட்டில் பத்து வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்னால மேற்கத்திய நாடுகள்ல குழந்தைகள் அப்டார்மலாக நிலைமையை நாங்க பார்த்திருக்கிறோம் கண் இல்ல காது இல்ல காது வேலை செய்த ஹார்ட் பீட் இல்ல எத்தனையோ விதமான டிசீசலோட குழந்தைகளை நாங்க பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால வெளிநாடு எல்ல கேளைப்பட்டோம் ஆனா ரொம்ப கவலையான நிலைமை இன்றைக்கு எங்கட நாட்டுல பிறக்கக்கூடிய குழந்தை குழந்தை பிறந்திருக்கிறது ஆனா குழந்தைய கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறாங்க தாய்க்கு டிக்கெட் கட்டி அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு தாய் வீட்டுல குழந்தை ஹாஸ்பிட்டல்ல ஹஸ்பண்ட் போல் பண்றாரு அசுரத் உள்ள எடுத்துறாங்க உள்ளே ஹார்ட் பீட் குறவா இரத்தம் குவாம் பிள்ளைக்கு என்னமோ இன்ஃபெக்ஷனா விதவிதமான நிலைமைகள் பற்றிய கம்ப்ளைண்ட் தாய்க்கு அங்க போயிட்டு ஃபீட் பண்றதுக்கு ஏழாது தாய் இங்க குழந்தை அங்கே விதவிதமான நிலைமையில விதவிதமான நோய்களோட குழந்தையில் பறக்கக்கூடிய பயங்கரமான நிலைமை என்னமோ நம்ம அட்வான்ஸ் ஆகி சொல்றதா இருந்தா குழந்தை பறக்குது பறத்த பிறந்த குழந்தைக்கும் கனடர் தாய்க்கும் கனடர் அந்தளவு பயங்கரமான ஒரு நிலைமை காரணம் என்ன வயிற்றுக்கு வந்த குழந்தைய வச்சு கொண்டு வயிற்றுல குழந்த இந்த பெண்ணுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது தீவிய படத்தை நாடாத்த கையில போன் கையில ஐபேட் எல்லா விதமான முதல் கையில வச்சு கொண்டு மாப்பிள்ளையும் பாக்கிறாரு மனைவி கைத்துல குழந்தை நீங்க கஷ்டப்படவான உட்கார்ந்து தெரியுங்க நீங்க டிவிய பாருங்க போட்டு கொடுத்திருக்கிறாரு போனேன் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த கைக்கு இருக்கக்கூடிய அந்த போனுடைய அந்த விளைவும் வயிற குழந்தைய தாக்கக்கூடியதாக இருக்குது ஆனா என்னோட வலமாக்களுடைய வரலாறு இஸ்லாமிய வரலாறி படிச்சக்கூடிய நேரத்தில் சின்ன வயதிலே மூணு நாலு வயதிலே குழந்தைகள் கொரான மொத்தமா பாடமாக்க இருக்கிறார்கள் என்ன காரணம் மதரசாவுக்கு போனது இல்ல எங்களுக்கு பாடம் பதினேழு குதுக்கள் பாடம் அந்த குழந்தைக்கு என்ன காரணம் பார்த்தா அந்த குழந்தை தாயுடைய இருக்கும் பொழுது தாய் பல குரான்களை ஓதி முடிச்சிருக்கிறார் பால் குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பல புறான்களை ஓதி ஓதிதான் பால் ஊட்டிருக்கிறான் இன்றைக்கு நாங்க என்ன மாதிரியான நிலைமையில இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சிட்டு பாருங்க என்னோட குழந்தையுடைய தர்பியட் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் குழந்தை பறக்கக்கூடிய நேரத்தில் நோமல் டெலிவரி யாரும் சீதர் அல்ல இதெல்லாம் நீளமான தலையங்க சாதாரணமாக குழந்தைகள் ஒவ்வொண்டு பிறக்கிறது அல்லாஹ் சொல்றான் இன்பு தூணி உம் மகாதிக்கும் தெரியாத நிலை மேல அல்லா குழந்தைகளை வெளியாக்கிறான் சொல்றான் டாக்டர் சொல்றான் நாங்கள் வெளியாக்குறோம் வைத்து வந்து அந்த பெண் சொல்றா இதுக்கு பின்னால நான் போக மாட்டேன் கணவர் சொல்றாரு ரெண்டு போதும் என்றாரு ஒரு பிள்ளையோட போதும் என்ன படுத்துற பா பாடு எப்படிப்பட்ட நிலைமை சோதனைய காரணம் என்ன நாங்க எங்களுக்கு சொல்ற முறையில நாங்க செய்யாது சாதாரணமாக ஒவ்வொரு குழந்தையிலும் சாதாரணமா வெளியில வந்துடும் இது பெரிய ஒரு விடயம் கிடையாது அங்க வரக்கூடிய குழந்தைக்கு வலது காதல அதான் இடது காதல எக்காம சொல்றது அதீஸ்ல வருது வலது காதல எக்காமத்தும் இடது காதல வலது காதல அதானும் இடது காதல எக்காமத்தும் இந்த குழந்தைல காதல சொல்லப்படுமோ அந்த குழந்தை எல்லா விதமான பாதுகாப்பு பெற்றிருந்தார் இது இன்றைக்கு நேரத்தில் ஆயிரத்தி நானூறு எங்களுக்கு முன்னால எங்களுடைய அபீல்லாஹுல்ல எங்களுக்கு சொல்லி தந்த சுண்ணத்தான முறை இன்றைக்கு அமெரிக்கா ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க பிளந்த குழந்த பிறந்ததுமே அதனுடைய நாக்குல இனிப்பு தடவுறதனால மூல வளர்ச்சி உண்டானது காரணமாகும் வாய்குள்ள விரல விட்டு நாக்க அப்படியே கடாவிடுங்க அதுக்கு பின்னால பிள்ளைக்கு அழகான பேரை வைங்க நீங்க இன்னைக்கு பெயர் தேடுறாங்க அழகான பெயர் யாருக்குமே வச்சிருக்க கூடாது சகோதரர்களே ரொம்ப கவலையோட நான் சொல்றேன் எழுதி இப்ப அந்த பேர்களை சரி பாவமே யாரோ தெரியல எடுத்து தேடி பார்த்தா அது அரபியில எங்கே கிடையாது ஒரு நாட்டு ஆறு பேரல தந்தாரு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு அரபியில தேடுறேன் வந்துச்சு நான் பார்த்தேன் இதுல தேடி பாப்போம் நெட்ல போயிட்டு தேடினா முஸ்லிம் பேபிஸ் நேம்ஸ் புத்தகத்தில் அந்த பெயர்கள் வந்திருக்குது அதை எடுத்து அங்க மீனிங் பார்த்தா அதுல மீனிங் கிடையாது ஆச்சரிய இருந்து மேற்பட்ட இது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஏழு ரிப்போர்ட் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெப்சைட்ல இன்னைக்கு நான் முஸ்லிம் பாவம் எங்கட ஒரு சமுதாயம் நெட்ல உட்கார்ந்து கொண்டு அங்க தேடிக்கொண்டு அவன் நினைக்கிறாங்க இதுல எங்களுக்கு நிறைய அறிவு கிடைக்குது இன்னைக்கு நாங்களோட மாக்கள்கிட்ட போக தேவையில்ல பேரை ரெண்டு மூணு வருடங்களுக்கு பின்னால அதுல புள்ள சொல்றதை கேட்கிறான் இல்ல எதிர்த்து பேசுறான் நாலு அஞ்சு வயசுல புள்ளட பேரென்னா பேர கருத்து என்ன அதுல நெட்ல பார்த்து வச்சன அதில் அப்படினா இப்ப நெட்ல மாறி எப்படியோ அப்படிதான் இருக்கும் இனியமான சகோதரர்களே முகம் வைங்க அகமது அல்லாவுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அழகான வளமாக்கள் பெரும் பெரும்சீன்கள் குழந்தை பிறந்திருக்குது முதலாவது குழந்தைய பெயர் முகமது இரண்டாவது குழந்தையிட பெயர் முகம்மது மூணாவது ஆம்புல புள்ள முகமத் நாலாவது ஆம்புல புள்ள முகம்மது அதுதான் பக்கத்து வீட்டாளர் அதுதான் நல்ல கருத்து அதை வெய்யலே அப்படின்னா இல்லாத ஒரு மாதிரியா இருக்குது இறைவான சகோதரர்களே அந்த விமானத்தில் கேட்கப்பட்டிச்சு நாலு ஆம்பள புள்ள முகம்மது முகமது அந்த இவாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு என்னுடைய ஹபீபோடு அவ்வளோ அன்பு நான் வைத்திருக்கிறேன் வருது யாருடைய குழந்தையுடைய பெயரை நீங்க முகம்மதுன்னு வைக்கிறீங்களோ நாளைக்கு தேமத்துடைய நாளேல அந்த குழந்தையும் அந்த பெயர் வைத்த தகப்பனும் அபீஸ் சல்லா அலைவசல்லம் அவர்களோடு இருப்பார்கள் அது மாத்திரமல்ல அதுக்கு பின்னால புள்ளைக்கு ஓத வேண்டிய பாதுகாப்பான துவாக்கல் இருக்குது எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுல திறவெல்லாம் புள்ள முடிச்சுக்கொண்டே இருக்குது அழுது கொண்டே இருக்குது ஒரு வாப்ப சொல்றாரு மறு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னண்டு கேட்ட இரவு எல்லாம் அழுதான் சோதரே நாங்க யாருமே இப்படி கஷ்டப்படுத்தோ ரூ நாளும் கிடையாது அவங்களுக்கு ஓதின துவா நீங்க வீட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாலுக்கு வீட்டுக்கு ஓதி ஊதுங்க மனைவிக்கு ஓதி ஊதுங்க அதுக்கு யாராவது மக்களிட நிலைமை அப்படி சொல்லவான இப்படி சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துல கண்ணூர் துவாவை ஓதுங்க ஊதுங்க பாலம் என்னோட புள்ள அதுக்கு தெரிய உப்பாக்குற நிலைமை வேற வெளியிலுள்ள எந்த மில்கையும் எந்த பொட்டி பாலையும் எதையுமே கொடுக்க வாட என் ரப்போ உலகத்திலே பெஸ்டான பால மனைவிக்கு கஷ்டம் எடுத்து அந்த பால் கொடுக்க சொல்லி எங்கட மார்க்கம் சொல்லு காரணம் என்ன அந்த ரெண்டு வருடங்களுக்குள்ளால தாயுடைய பால் அந்த போட்டப்படணும் ரெண்டு வருஷத்துல அந்த புள்ளையோட எனர்ஜி உடம்புடைய ஹெல்த் அந்த ஆரோக்கியம் சீரா அமைகிறக்கு எந்த புள்ள பொட்டி பால மத்த மத்த குடிப்பாங்களோ பாருங்க மூணு நாலு வயதாக உண்டாகும் சில நேரங்களில் ஊதி போட்டிருக்கும் அதுக்கு பின்னால் அந்த புள்ளையோட வளர்ச்சியில பிரச்சனை உண்டாகும் ரப்பு... படிச்சீங்களா இல்லாத இருக்குது சொல்றாரு அப்படின்ற தேவையில்ல பொட்டு பால கொடுங்க அவருக்கு தெரிஞ்சதை தான் அவர் சொல்லுவார் பாவம் என்னோட சரியர் எங்களுக்கு விளையாட்டு இருக்குது நீங்க ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குது பால் சுரக்கிறதுக்கு உலமாக்கள்கிட்ட வைத்து கேளுங்க இனியமான சோழர்களை சுண்ணத்தான சாப்பாடு முறைகள் இருக்குது அது தாயுடைய அந்த நிலைமையில சீராக்கும் இனியமான சோழர்களே அதே மாதிரி குழந்தைகள் நாலு வயது ஆகும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அழகான முறையில அந்த அசுத்தங்களை சுத்தமாக்கூடிய முறைகள் எப்படி நாங்க துப்பரவாக இருக்கோம் நாலு வயதுல கொடுக்க சொல்லி என்னோட மார்க்கம் சொல்லுது சரியான சந்தோஷம் சொல்லுது எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு சந்தோஷம் தெளிவான சகோதரர்களே வருது எந்த குழந்த பேசக்கூடிய நேரத்துல முதல் வார்த்தண்டு வெளியாகுமோ அந்த குழந்தையுடைய பெற்றோருடைய எல்லா பாவங்களையும் அல்லா அன்னிச்சு இந்த பெரிய சிறப்பு அல்லாஹ் குழந்தை பேச ஆரம்பிக்கத்திலே அல்லான்ற வார்த்தைய சொல்றதுனால இந்த தாய்க்கின் தாப்பனுக்கும் இவ்வளவு பெரிய நன்மைண்டா அந்த வெளியாகாது ஆயத்து துவாக்கள் போகக்கூடிய ஜலாலயத்துடைய வார்த்தை அந்த ஈர்ப்பான வார்த்தை பிரகாசமான வார்த்தை அல்லா அல்லா அல்லா அந்த குழந்தையோட உள்ளத்துல அது பதிலும் காது போகுது அதுல ஜலயத்துடைய வார்த்த அல்லா குழந்த அந்த அந்த அந்த குழந்தையோட உள்ளத்துல பதிய வைப்பான் துவாக்கல்ல அல்லாந்து வருது பதிய வைப்பான் இப்ப குழந்தை வாய துறந்து பேசத்திலே அல்லாயே சுத்த முறைகளை சொல்லி கொடுத்து ஏழு வயதாக பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள வாரண்டா ரூமுக்குள்ள வாரண்டா தட்டி அனுமதி கேட்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது அங்கிருந்து தொழுகைக்கு ஏவ சொல்லுது இஸ்லாம் யசான தொழும்படி அடிக்க சொல்லுது இது எல்லாமே இஸ்லாத்துல பரிபூர்ணமாக சொல்லப்பட்டிருச்சு சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிக் கொள்ள குழந்தை அல்லா இருக்கிறான் பெரிய ஒரு அமானிதன் இன்னைக்கு எங்க ரோட்ல நிற்கிறதுண்டா அல்லது டிரக்ஸ் அடிமையா இருக்கிறான்ண்டா சொல்றதை கேட்கிறான் இல்லண்டா பள்ளிக்குள்ள வாறான் இல்லண்டா தீன்படி நடக்கிறான் இல்லண்டா உண்மையும் வாப்பவும் கணக்கில்லாம நடக்கிறான் அடிப்படை காரணம் ஒவ்வொரு உண்மவும் வாப்பவும் பிரதிபலிப்ப உண்டாக்கும் எந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லாம இப்ப இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு குருடரான மனிதர் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறாரு மகனே உங்களோட கண் பார்வை இல்லா போறது காரணம் என்ன தெரியுமா உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் உட கண்பார் இல்லாம பெரிய நாள சகோதரர்களே நான் ரொம்ப கவலையோட சொல்றேன் இன்னைக்கு திண்ணம் என்னோட வாப்பமார் உண்மை சொல்றதை கேக்குறது இல்ல புள்ள பெட்ல யூரின் பண்ணுது இல்ல புள்ளக்கு ஞாபக சக்தி இல்ல இன்னைக்கு கவுன்சிலர் போறாங்க சைக்கோலஜி டாக்டர் போறாங்க வாராங்க ஒரு பயிற்சி கூட தெரியாது தான் பிரதிபலிச்சிருக்குது என் ஹராமான பார்வை ஹராமான மரத்தை ஹராமான விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடுறது என் பிள்ளைய தாக்கும் வீணாக்கும் இனியமான அன்பார்ந்த சோதரர்களே ஒவ்வொரு வாப்பும் ஒவ்வொரு தாய்மாரும் பொழுது பாதிக்கும் இது சாதாரணமான விஷயம் அல்ல அதனால தான் அன்றேலிருந்து இன்று வரையில் எங்கல் சொல்றாங்க பெற்றாய் தாப்பனுடைய ரகசியம் பெற்ற தாய் தாப்பனுடைய ரகசியம் அதனாலதான் சாதாரணமாக எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு புள்ள ரோட்ல இருந்து கல் அடிச்சா நாங்க யாரும் கேட்கறது இல்ல இந்த புல்ல எந்த மதுரசால ஓது எந்த ஸ்கூல்ல படிக்கிறதுன்னு யாரும் கேட்கறது இல்ல ஸ்ட்ரைட்டா கேட்கறது யார்ட புல்ல அவர்ட அவரா அவரும் அப்படித்தானே அதுதான் இப்படி ஒரு பொம்ல புல்ல இப்படியா யார் அது யார்கிட்ட புள்ள இவட புல்ல ஓம் அப்படித்தானே உடனே வாப்பக்கு உம்மைக்கு தஜ அடிச்சிடுவாங்க கனியமான சகோதரர்களே சாதாரணமான விஷயம் அல்ல வளர்க்கிறது ஒவ்வொரு பொறுப்பு வயது ஆனா என்ன செய்யணும் பதினோரு வயது என்ன செய்யணும் பதினஞ்சு வயதுல பதினாறு வயதுல ஒவ்வொரு வாப்ப மாறும் உண்மை மாறும் இத படியுங்க போய் துக்காருங்க இன்றைக்கு அமெரிக்கா அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் இருக்கிறாங்க எதுக்குள்ள வளர்ச்சிக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுக்கிற நிலைமை எல்லாமே அந்த குழந்தைய வெறுமனே பர்சனலி டெவலப்மெண்ட் பண்றதுக்கே தவிர ஒரு சாலியான குழந்தையா வளர்க்கிறதுக்கல்ல அந்த குழந்தை நாளைக்கு சமுதாயத்துல ஒரு சீரான ஒரு ஒழுக்கமான படைத்தரப்புடைய தொடர்புள்ள பக்குவமான ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கல்ல பெருமனே உலகத்துல சம்பாதிக்கணும் அதுக்கு இந்த புள்ளைக்கு எப்படி டெவலப் பண்றது அந்த நிலைமைதான் இஸ்லாம் என்னோட ஷரியர் என்னோட மார்க்கம் தான் சொல்லுது குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கணும் துவா செய்றது உள்ளக்காக சதக்கா கொடுங்க தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுங்க உங்களோட புள்ளைக்கு ஏன்லாம் என்ன புள்ளையோட வளர்ச்சியை சீராக்கிடு என்ன புள்ளட நோயை இல்லாமல் என்ன புள்ளையோட கஷ்டத்தை இல்லாமல் என்ன பிள்ளைக்கு திறமையை கொடு ஞாபக சக்தியை கொடு ஒவ்வொருத்தரும் எளிமமான சோதரே நோய் மருந்துக்கு செலவழிக்கிறோம் விடயங்களுக்கும் செலவழிக்கிறோமே எவ்வளவு பேர் சதக்கா கொடுத்திருக்கிறோம் அள்ளி அள்ளி சதக்கா செலவு துவாக்களோட பிள்ளைக்காக வேண்டி ஒரு நோயா ஒரு கஷ்டமா பிள்ளைக்கு ஞாபக சக்தி இல்லையா நாங்க எங்களை செக் பண்றதோட எங்களை சீராக்கிக் கொள்றதோட பிள்ளைக்காக வேண்டி சொதக்காக குடுக்கிறது அள்ளி அள்ளி குடுக்கிற நிலைமை உருவாகணும் கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே அதே மாதிரிதான் குழந்தைகள் வளர்ந்துட்டு நேரங்கள்ல அவங்களை எப்படி ஹண்டில் பண்றது வாலிபத்தை அடையக்கூடிய நேரத்துல கனியமான சகோதரர்களே ஸ்பெஷலி இந்த காலத்தை பொறுத்த வரையில மீச வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் வீட்டு வெளியில அனுப்பாதீங்க மலரைவுக்கு பின்னால மகளிர் தொழுதீங்களா வீட்டுக்கு வாங்க இஷா தொழுதீங்களா வீட்டுக்கு வாங்க குழந்தை மகண்ட கூட்டாளிமார் யாரு யாரோட புழங்குறாங்க யாரோட பேசுறாரு பள்ளிக்கு டைமுக்கு போறாரா பள்ளியுடைய தொடர்பா ஒவ்வொருத்தரும் கவனிங்க இல்லண்டா பின்னால ரத்த கண்ணீரை வடிக்க வேண்டியன்னு நம்ம உருவோம் எத்தனையோ வாப்பமார் எத்தனையோ குடும்பங்கள் அழுது இருக்கிறாங்க மதுர போஸ்ட் என்ன ஏண்ட எஜுகேஷன் லெவல் என்ன என்ன நிலமைய பாருங்க இனிமான் சோதரர்களே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டிச்சு உனட வீடுகள்ல தாலீம் வாசிங்க பசாலே அமால வாசிங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதெல்லாம் ரிவாயத்து எங்களுக்கு தேவல்ல எங்களுக்கு குரான் தர்ஜுமா இருக்குது ஹதீஷ தர்ஜுமா இருக்குது அன்றைக்கு சொன்னாங்க அந்த வாப்ப வந்து இந்த கதகுறாரு என்னை மகளை காப்பாத்தாங்களே என்ன மகளை காப்பாத்தி தாங்களே சோதரலேலையோட சொல்றேன் மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அளவுறாங்க நிலைமை இப்படியாக இருக்குது என்ன செய்ய அப்படின்னு நினைவான சோதரலே இந்த நேரத்தில் அவற்ற சொல்லப்படுது சொன்னா இப்படி சொன்னீங்களே புத்தி தல புத்தி பேதலி தெரிஞ்சு தெரியாம சொல்லிட்டோம் மதுரை இப்ப என்ன செய்ய வீட்டுக்குள்ளே விளங்கவே பத்தி சொல்லி கொடுங்க வாசிங்களை வச்சு அவங்களுக்கு வாசிங்க வீட்டுக்குள்ள தீன் இல்ல தாயிடத்துல தீன் இல்ல அது முதல் மாதிரி மகான் டிவோர்ஸ் மூணாவது மகான் டிவோர் இரண்டாவது முடிச்சு கொடுத்து மறுவா டிவோர்ஸ் தான் என்ன காரணம் தாயிட்ட தீன் இல்ல நீவான சோதர்லே செலவாங்கினத நீ நினைக்கிறேன் எல்லாரும் அப்படித்தான் நாங்களும் அப்படித்தான் பிரச்சனை இல்லை கஷ்டத்தோட பிரச்சனையோட வாங்கிட்டு போ மூத்தாயிட்டு போ தெளிவான சோழலெல்லாம் அப்படி வைக்கல நிம்மதியான நிலைமையை தந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை திருப்பி பார்க்கறோம் அதில் மிக முக்கியமாக விசேஷமாக நாங்கள் மற்ற மக்களில் கவனிக்கோறோம் இது மிக முக்கியமான ஒரு விஜயம் மற்ற மக்களுக்காக வேண்டியும் நாங்கள் கவலைப்படுறது இது தீண்ட ஷரியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு அது அடிப்படையில் தான் மாஷாவில் அவங்களோட ஏரியாவில் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மகளால் அதோடு சேர்த்து பல பள்ளிகள் சேர்ந்து பைக்குள் மாலன்ற ரீதியில் இன்றைக்கு ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு அமலை ஆரம்பித்து பலவிதமான பத்தி சொல்லிருக்கிறேன் போங்க போயிட்டு பாருங்க பெரிய அளவுல மாற்றங்கள் அல்ஹம்துல்லா சும்மா அலமது சொல்றாங்க சென்ற வாரம் கூட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது நூத்தி இருபது அனாத குழந்தைகளுக்கு தேவையான சம்பந்தப்பட்டிருக்கு அதே மாதிரி தேவை கேட்டவங்களுக்கு அவங்களுடைய இருநூத்தி எண்பது குழந்தைகள் சுமார் நானூறு பேருக்கு ஏழு லட்சம் ரூபாய் செலவுல அவங்களோட தேவைகளை கேட்ப விதத்துல அவங்களுக்கு புத்தகங்கள் அவங்களோட ஸ்கூலுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய உதவியல் செய்யப்பட்டிருக்கு மூலமாக இனியமான சோதர உங்களுக்கு தெரியாது யார் எடுத்தாங்க யார்கிட்ட இருக்குது ஒரு வாலிபரன்கிட்ட சொன்னாரு ஹசரத் அவரு ஒரு ப்ரொபஷனல் படிச்சு மாஷா அல்ல நல்ல தீனோட இருக்கிறாரு ஹசரத் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இது பொதுமக்கள்கிட்ட தள்ளி ஹசரத் அப்படின்றாரு எனக்கு தெரியாது ஒவ்வொரு மாசமும் மற்றவங்களுக்கு நான் அப்படித்தானே வளர்ந்தேன் அப்படின்னு அந்த வாழ்வெர் நேற்று சொன்னாரு கனியமான சகோதரர்களே இன்னைக்கு எங்களால எத்தனை குடும்பங்கள் எத்தனை பேர் வாழ்றாங்க யாருக்கும் தெரியாது நான் சொன்னேன் பலா எல்லா பிரச்சனைகள் எல்லா கஷ்டங்கள் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு பாதுகாப்பு தான் எங்களோட சதக்காக்கள் நாங்க எவ்வளவு குடுக்க வேணுமோ கொடுங்க எங்களுக்கு இன்னைக்கு எத்தனையுமே பேருக்கு எங்க செலவழிக்கணும்னு தெரியாது முதலிட்ட சொல்றாரு அதுல எங்க செலவழிக்கணும்னு தெரியாம சும்மா பள்ளியை நான் எடுத்து ஆள்கள்கிட்ட குடுத்திருக்கிறேன் யாரை வந்து தெரியாம இனியமான சோழல் அப்படி இல்லை பைத்து ரீதியில நம்பிக்கையான ஆட்களை கொண்டு நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் அதே மாதிரி இதோட சேர்ந்த பள்ளி வாயில்கள் இங்குள்ள நலம் விரும்பல் எல்லாம் சேர்ந்து அழகான முறையில செஞ்சுட்டு போறாங்க அது மாத்திரமில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல கூட பழைய போட்டு இருக்கிறாங்க அந்த ப்ரொஜெக்டில் எடுத்து கஷ்டமான சிரமமான முஸ்லீம் ஸ்கூலு கூட ஹெல்ப் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மாஷா பெரிய சேவை நடந்து கொண்டிருக்கிறது கஷ்டமானவங்க வீட்டுல நடுவுல சக்தியை கொண்டு வந்து வச்சு வீட்டுக்குள் எல்லாரும் வீட்டுக்குள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யார்கிட்ட நாங்கள் சொல்லல இதுவரையில உங்கள்கிட்ட சொல்றோம் முதலாவது அப்படின்றாங்க கனிமான சோதரிலே சில வீடுகள்ல டொய்லெட் இல்லை பாலிப பெண்கள் இருக்கிறாங்க பொது டொய்லெட் போறாங்க அளவு நாங்க எங்களுக்கு தெரியாது ரெண்டு ஷூ மூணு ஷூ நாலாவது ஒரு ஒரு உடுப்பு ரெண்டு உடுப்பு மூணாவது ஒரு உடுப்பு நாங்க வீண் கொண்டு போய் சேர்க்காம ஒவ்வொரு நாளும் ஈவினிங் என்னோட ஷார்ட் ஹீட்ஸுக்காக வேண்டி என்னோட சாப்பாட்டுக்காக வேண்டி நாங்க வெளியில போயிட்டு கொடுக்கறத நீங்க இங்க கொடுத்தீங்கண்டா அதால வாரம் நோயிலிருந்தும் பாதுகாப்பு வீட்டுக்குள்ள வர்க்கத்தும் உண்டாகும் பிள்ளைகள நோயா புள்ளைகள கஷ்டமா வீட்டுல மனைவிட பிரச்சனையா மனைவிட நோயா நான்டா சொல்றது வீட்டுக்கு உள்ளால அஞ்சு புல்லைகள் இருந்தா அஞ்சு டீல் பாக்ஸ் வைங்க சாலையில புள்ளைகளை அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க மகா இந்த டீல் பத்து இருபது முப்பது ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சொல்லும் பாப்பா தாங்களே காசி உண்மையை நோவுக்கு சதக்கா கொடுக்கணும் சதக்கா கொடுக்கணும் புள்ள சொல்லும் வீட்டுக்குள்ள நிம்மதி உண்டாகும் நோயிலிருந்து பாதுகாப்பு உண்டாகும் கணிவமான சோழே நாங்க இன்னைக்கு எங்கேயோ தேடி கொண்டிருக்கிறோம் ஏழுமோ தீடுக்காக வேண்டி நீய தேர வைங்க என்ன குடும்ப பிரச்சனை நீங்க என்ன கஷ்டம் நீங்கோணும் என்ன பிரச்சனை நீங்க சொல்றாரு அதுல ஜும்மா தலா தேடி அணு தாக வைத்திற்பே அறியமாட்டீன் திப்பா மேக்க துண்ணத் அல்லா மட்டா அம்ம மகேந்தளக்கு என சல்லினே மனோத கரண் மம சதக்கா தீல அண்ணம் பள்ளி அணை கோட்ட அவர் சொல்றாரு என்கிட்ட சொன்னாரு பள்ளிக்கு போகத்திலே நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் பரவாயில்ல என்கிட்ட ஒன்று இல்ல வீட்டிலே ஒன்றுமில்ல பால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை ஆனா நம்பிக்கை வச்சு நான் கொடுத்தேன் பள்ளிக்கு போனேன் ஜும்மா முடிஞ்சது வீட்டுக்கு போனேன் வைஃப் சொன்னோஸ்க்கே கோல் அக்காவா கொண்ட கதாக்கரண்டிவான் நான் கோல் எடுத்தேன் என்னோட இக்கிற மத்தவரு சொல்றாருமாய் பொஸ் கட்டயானம் கொட்டை தள்ளித்துக்க துண்ணோட்ட தென்டகியவா சோதர நம்பிக்கை உள்ளத்திலே ரப்பு தருவான் சந்தேகத்தோட ஒவ்வொன்றையும் செய்யத்திலேட செய்யத்திலே நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றி தரும் அதனால முழுக்க வச்சு கொடுங்களுக்கு நிலைமை மாற்றம் உண்டாகும் கவலை பல இடங்களில் உருவாக்கம் சேர்ந்து இன்னும் இன்னும் அமையும் அல்லாஹா நம் அனைவரையும் நிலைமை செய்யக்கூடிய குழந்தைகளையும் எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற குடிநீர் ஆகிடாது உதவி செஞ்ச உருவாயா தீனோட மறந்து கூடிய நல்ல நிலை உருவாக்கலாம் நிம்மதியான சுபீட்சமான நிலைமை உருவாக்கி ஆகலாம் எங்களுக்கு நல்ல தலைவுகளுக்கு தருவாயாக நூற்றுக்கு நூறு சார்பான தலைவர்களை தந்தருவாயா நாங்களும் முற்று முழுதா ஏனோ தானோன்ற வாழ்க்கையை வாழாமல் நோக்கி கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலமை எங்களுக்கு உருவாக்கி தந்துருவாயா எங்களை கபூல் செய்வாயா உருந்திக்கொள்வாயா வாசா